அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டர்வளியிலிருந்து சிமானுவல் இந்த நாள் தலைப்பு நமது ஆற்றல் ஜான் காவ்லிக் என்னும் பேஸ்பால் விளையாட்டு வீரர் வேறு யாரும் விளையாடிருக்காத அளவு அதிக போட்டிகளில் பங்கு பெற்றவர் ஒரு ஆட்டத்தில் ஆறு மைல் தூரம் ஓடுவார் வேகமாகவும் ஓடுவார் இந்த ஆற்றலும் பயிற்சியும் சிறுவயதின் போராட்டங்களில் இருந்துதான் அவருக்கு கிடைத்திருக்கின்றன பள்ளி நாட்களில் அவருக்கு சைக்கிள் இல்லை சைக்கிள்களில் செல்லும் நண்பர்களோடு போக வேண்டுமானால் ஓடித்தான் போக வேண்டியதாயிருந்தது இந்த சூழ்நிலை அவரை வெற்றியுள்ள சாதனையாளராக வெளிப்படுத்தியிருக்கிறது ஆம் நம் உடலும் மனமும் வரையறை இல்லாத அளவிற்கு ஆற்றலை அடைத்து வைத்திருக்கின்றன இறைப்பவர்களுக்கு அவை தொடனை தூறும் மணர்கேணி மலைப்பவர்களுக்கு மண் பால் ஊரணி நமக்குள் சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால் நம்மை போராட செய்கின்ற சூழல் நிலவ வேண்டும் சில நேரங்களில் நாமே அந்த சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் சிந்திப்போம் நமது ஆற்றலை சரியான விதத்தில் செயல்படுத்துவோம் நன்றி